ஹதீஸ் நானூற்றி இருபத்தி இரண்டு அணியல்லாகும் கூறியதாவது பள்ளிவாசலில் சில மக்களுடன் நபி சொல்லும் செல்லும் அவர்கள் அமரமிருந்தனர் நான் அவர்களை நோக்கி எழுந்து சென்றேன் அனுப்பினாரா என்று நபி சொல்லாஹும் செல்லும் அவர்கள் கேட்க நான் ஆம் என்றேன் விருந்துக்கா என்று அவர்கள் கேட்க நான் ஆம் என்றேன் தம்முடன் இருந்தவர்களை நோக்கி எழுந்திருங்கள் என கூறிவிட்டு நபி சொல்ல அலி வல்லாம் அவர்கள் நடந்தார்கள் நானும் அவர்களுடன் நடந்தேன்